ீிாமூர் சுந்திரம்ைபாய சூத்திரு முனியம் மேஷி கிமா வித்தியை தவிரம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ணாந்திரம் ஸ்ய பிரியண்டம் அஸ்மூருன் சனோஸ் மேவ மாதமே யுஷ் சாா் மேவிரவிணம் மேவேவ நமோ விதையத்திருஷிபோ மஹோ நமோ குருபியோபி பிரான பிரோம்மஸ்மி ஓ சகனா சன சக வீரியவாஹை தேஜஸ்வினீத்தமஸ் மாவிஷாவை ஓ கடோபிஷத் ரெண்டாவது அயம் மூணாவது வல்லி பத்தாவது மந்திர பஞ்சாவே ஞான மனசுஷன விச்சே தா மாத भगवते वैवस्वताय பிரய ஓம் நமோஸ்வாய்விதாச்சாரிய பிரம்ம வித்யாச்சாரியராகிய யமதர்மராஜா இந்த வள்ளியில் பிரம்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான சாதனம் பிரம்ம ஜானத்தினுடைய பலன் இந்த மூன்றையும் மீண்டும் சுருக்கி சொல்லுகிறார் பிரம்மஸ்வரூபத்தை பார்த்துட்டோம் மரத்தோடு ஒப்பிடப்பட்டு இந்த உலக வாழ்க்கைக்கு இந்த படைப்புக்கு மூல காரணம் பிரம்மம் மாயா சகிதம் பிரம்ம ஆனால் நம்ம மாயையை நீக்கி பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும் மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள் மாயை மறைய மறைக்க வல்லார்கற்கு காயமும் இல்லை கருத்தில்லை தானே அழகான பாடல் மாயை மறைச்சிருக்கிறதுனால அந்த வேதங்களில் சொல்லப்படுற பொருள் ஒருத்தனுக்கு தெரியறதில்லை ஜீவனுக்கு தெரியறதில்லை மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள் மாயை மறைய அப்பொருள் மாயை நீங்கினா திரைய நீக்கினால் சுவாமி தரிசனம் பண்ணுற மாதிரி தீபாராதனையில் மாயை மறைய அப்பொருள் இந்த அறியாமைங்கிற மாயை நீங்கினால் அந்த உண்மை பொருள் விளங்கும் அந்த உண்மை பொருள் விளங்கும் பொழுது அறியாமை நீங்குகிறது அப்படின்னு சொல்லுங்கள் முயற்சி எடுக்கிற போது என்னாகிறது அறியாமை நீங்கள் தவறான எண்ணங்கள் நீங்குகின்றன மறைக்க வல்லார்கட்கு மாயை மறைய இறைவன் அருள் துணையோடு குரு சாஸ்திரங்களின் உதவியோடு ஆத்தியாத்மிக சாதனங்களோடு முயற்சி செய்தால் மறைக்க மாயை மறைய மாயை மறைய மறைக்க மூணாவது வரி அதை மாற்றி படிக்கணும் மறைக்க வல்லார்க்கு மாயை மறைய அப்படின்னா அதுக்கப்புறம் என்னென்னா காயமும் இல்லை கருத்தில்லை தானே இந்த உடம்பும் உண்மை இல்லைன்னு தெரியும் எண்ணங்களும் உண்மை இல்லைங்கிறது விளங்கும் காயமும் இல்லை கருத்தில்லை தானே அதே மரத்தை மறைத்ததும் அதே மரத்தை மறைத்தது மாமதயானை மரத்தில் மறைந்தது மாமதயானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் இந்த பாடல்கள்லாம் ரொம்ப சௌரியம் ஆகவே இந்த உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு சமாதி அவசியம் சமாதிங்கிற ஒரு குணம் மனசுக்கு இருந்தாதான் இந்த ஞானத்தை பெற முடியும் ஆக முழுமையான மனம் ஆழமான மனம் இல்லை புத்தின்னு போட்டாலும் தப்பு இல்லை முழுமையான புத்தி ஆழமான புத்தி இருந்தால்தான் இந்த உணர்மை உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படியானால் ஆழமான முழுமையான மனதை சம்பாதிப்பது எப்படி ஒரு விஷயத்தில் மனசை செலுத்தணும்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப படபடப்போட மனசு இருந்துதுன்னா பாதி புரியும் பாதி புரியாது புரிஞ்சாலும் பிரயோஜனமும் இருக்காது அது பலன் உள்ளதாக இருக்கணும் இல்லையா நம்ம முயற்சி பலனை கொடுக்கணும் அதனால தான் சகனாபவத்து மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சஹனாபவத்து சகனௌன்தூ அதுக்கு என்ன அர்த்தம்னா பகவான் ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாத்தட்டும் ஞானத்தோட பலனை கொடுத்து என்னை காப்பாத்தட்டும் அதுதான் ரெண்டு அர்த்தம் அந்த கடவுள் எனக்கு மெய்யறிவை கொடுத்து என்னை சம்சாரத்திலிருந்து விடுவிக்கட்டும் பாதுகாக்கட்டும் அந்த இறைவன் மெய்யுணர்வின் பயனை நான் நுகருமாறு செய்யட்டும் ஞான ஞானப்பிரதானேன அவத்து ஞான பலப்பிரதானேன அவது ஆஹா அறிவை கொடுத்து பாதுகாக்கட்டும் அறிவின் பயனை கொடுத்து பாதுகாக்கட்டும் அப்படின்னு சகனாபவத்துக்கு அறிவை கொடுத்து பாதுகாக்கட்டும் காப்பாற்றட்டும் அடுத்த சகனவு புனத்துக்கு அறிவின் பயனை கொடுத்து பாதுகாக்கட்டும் அறிவு வந்து பயனை கொடுக்கலன்னா அந்த அறிவு சரியில்லைன்னு அர்த்தம் ஆக ஏகாகிரத்தையோட கேட்டால் மன ஒருமுகப்பாடோடு கேட்டால் மனசு சீக்கிரம் கிரகிச்சுக்கும் மன ஒருமுகப்பாடு அதை எப்படி பெறுவது மன ஒருமுகப்பாடுங்கிறது இயல்பாக இருக்குது ஆனால் அது எதில் இருக்கணுமோ அதில் இல்லை இப்போ குழந்தைங்கள்லாம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஸ்கூல்ல எல்லாம் குழந்தைங்கள்லாம் ஸ்கூல் குழந்தைங்களாம் சுவாமிஜி கான்சென்ட்ரேஷன் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க எல்லா குழந்தைங்களும் கேட்குது சுவாமிஜி எங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை அப்பா அம்மாவும் கேட்குறாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கான்சென்ட்ரேஷன் இவங்களுக்கு இன்னமும் இருக்கிற மாதிரி கான்சென்ட்ரேஷன் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வர்றதுன்னா அது திரும்ப கேட்கும் நீ என்ன மார்க் வாங்கினேன்னு கேட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன் மானம் போயிடும் அதனால் அது குழந்தைங்க வந்து கான்சென்ட்ரேஷன் வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும் எங்கேயுமே ஞாபகம் வச்சுக்கணும் எதில் நமக்கு ரொம்ப பிடிப்பு இருக்கோ அதில் மன ஒருமுகப்பாடு இருக்கும் எதில் பிடிப்பு இல்லையோ அதில் மன ஒருமுகப்பாடு இருக்க முடியாது எத்தனை எத்தனை ருச்சி தத்திர தத்திர ஏகாகிரதா எங்கே டேஸ்ட் இருக்கோ அந்த விஷயத்தில் அரட்டை அடிக்கிறதுல ரொம்ப ருச்சி இருந்துன்னா என்ன முடிஞ்ச உடனே ஆழ தேடுவான் ஏதாவது பேசணுமே அப்போ வந்து அந்த அந்த வந்து அதை வந்து சொல்லணுங்கிற போது ருச்சி இருந்தால் அதை பண்ணுவோம் ஒரு ஒரு ஃபீல்டில் இருக்குது ருச்சி இருக்கோ அதை ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பேசுவோம் கான்சென்ட்ரேட்டடாக கேட்போம் டேஸ்ட்டை பொறுத்தது கிரிக்கெட்டை பற்றியில் கிரிக்கெட்டில் ருச்சி இருக்கிறவங்க கிரிக்கெட்டை பற்றியே தான் பேசின்னு இருப்பான் சமையலை பற்றி ருச்சி இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க அதை பற்றியே தான் பேசுவோம் அதில் டிவியில் ஏன் அது வருது அது அந்த ப்ரோக்ராம் ஏன் வருது தினம் எந்த டிவி எடுத்தாலும் எந்த சேனல் எடுத்தாலும் சமையலுக்குன்னு ஒன்று வச்சுருக்கானா இல்லையா ஏன் அதுக்கு வியூயர்ஸ் இருக்கான்னு அதை பார்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறதுனால தான் அந்த சமையலுக்குன்னு எல்லா சேனல்லையும் ஒரு என்னது ஒரு ஒரு டைம் வச்சிருக்கான் ஒரு ஸ்லாட் வச்சுருக்கான் அதை ஏகாகிரதையோடு பார்க்குறாங்க வீட்லையே உட்காந்து நோட்லாம் எடுத்துட்டு பார்த்துட்டு அவன் என்ன போடுறா இது பண்ணுறாங்க எல்லாம் பார்த்து பார்த்து அப்புறம் இங்கே ட்ரை பண்ணி நம்மளை பார்க்குறது நம்ம தான் விக்டீம் அதுக்கு நம்ம தான் நான் எல்லாம் இல்லை சொல்கிறேன் நம்ம தான் நான் உங்களோட சேர்த்துட்டேன் விவ பேசுகிறபோது இப்படிதானே பேசணும் அதுக்கி அதெல்லாம் இது பண்ணுறது மாதிரி எதில் ருச்சி இருக்கோ அதில் நமக்கு ஏகாகிரதை இருக்கும் ஆனால் இந்த விஷயம் எப்படிப்பட்டதுன்னா இது மோக்ஷ விஷயம் இதில் யாருக்கு பணம்னால் அது வந்து கவனமாக பார்த்துட்டே இருப்பான் எந்த இப்படி இந்த பாஸ்புக்கை பார்த்து டிக் ஓ ஏகாகிரதை ஏன்னா பணத்தில் கவனமாக இருக்குன்னா அதில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் சொத்தில் ஏகாகிரதை தினும் டாக்குமெண்ட்ஸ்லாம் சரி பண்ணி பார்த்து ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தரமோ இல்லாட்டி ஒரு மாதத்துக்கு ஒருத்தரமோ இல்லை சொத்தெல்லாம் சரியாக இருக்கா பார்த்துக்க வேண்டாமா கண்டிப்பாக கொண்டு போக போகிறோம் ஆகையினால் அதை பார்க்கணும் அதில் ஏகாகிரத்தை இருக்குது எதில் ஏகாகிரத்தை அதாவது எதில் நமக்கு ருச்சி இருக்கோ அதில் ஏகாகிரதை இருக்கும் வேதாந்தத்தில் ருச்சி இருந்தால் வேதாந்தத்தில் ஏகாகிரதை இருக்கும் ருச்சி இல்லைன்னா என்ன பண்ண அதனால தான் பகவான்கிட்ட கேட்கணும் இதில் எனக்கு ருச்சி வரட்டும் ருச்சி வரணும் ருச்சின்னு தான் சொல்லுவேன் டேஸ்ட் இதில் ருச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கும் பின்னருச்சி லோக்கா ராமகிருஷ்ண வமர்சருடைய திருஷ்டாந்தம் இருக்கே மக்கள் உலக வாழ்க்கைக்காக குடங்குடமாக கண்ணீர் சிந்துகிறார்கள் கடவுளை அடைய வேண்டும் என்று கண்ணீர் சிந்துபவன் எவன் அப்படின்னு கேட்குற மாதிரி பரமே பிரம்மணி கோப்பி நசக்தகா சக்தகான்னா என்ன அர்த்தம் அட்டாச்சுன்னு அர்த்தம் சின்ன வயசில் விளையாட்டில் தான் அப்புறம் வந்து வாலிப பருவம் அது வேறு அப்புறம் வயசான காலத்தில் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இந்த கதையை சொல்கிறதுக்கு யாராவது என் கதையை கேளுங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசின்னு இருக்கான் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் இருக்கான் ஆண்டவன் இருக்கான் அவங்ககிட்ட மனசரித்திரும் ஒருத்தருக்குமே தோண மாட்டேங்கிறதேங்கிறார் சங்கராச்சாரியர் அவரையும் கவலைப்படுறார் நம்மளை பற்றினு கேட்கக்கூடாது மகான்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க நான் பெற்ற இன்பம் கிடைக்கும் இவ்வளவு சுலபமாக இருக்கிற போது பாவம் இப்படி அநியாயமாக கஷ்டப்படுறாங்களே நம்ம மேலே கருணை தானே மகான்களுக்கு கருணை இருக்கிறதுனால தானே நமக்கு அவங்க உபதேசம் பண்ணுறாங்க இல்லை சாஸ்திரத்துல எல்லாம் சொல்லியிருக்கு அகேத்துக்க தயா சிந்து நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்க நமக்கு கொடுக்கறதுக்கு நாம் பிரதி உபகாரம் பண்ண முடியாது அதுதானே நம்ம சொல்கிறோம் ஐயனே எனதுள்ளேன் என்று ஜென்மங்கள் ஆண்டம் ஐயனே உபதேசிக்கபடி வந்த குருவே போற்றி உயவே முக்தி நல்கும் உதவிக்குவோர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் அவர் மோட்சத்தே கொடுக்கிறார் நீங்க அவருக்கு என்னத்தை கொடுக்க முடியும் மோட்சத்தை உபதேசம் பண்ற குருவுக்கு நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் அவர் அவர் குருவுக்கு என்ன கொடுத்தார் கடைசியில் எங்க போய் முடியும் ஒன்றும் கொடுக்க முடியாது நமஸ்கருமோ யதாபலம் நம்மளால் முடிஞ்ச அதையும் அவங்க எதிர்பார்க்கறது நம்ம நமஸ்காரத்தை எதிர்பார்த்தா டீச் பண்ணுறாங்க நமக்கு மனசில் ஒரு என்னது ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு சாதனம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம் நம பரம ரிஷிப்யா நம பரம ரிஷிப்பியா நம்ம நமஸ்காரம் பண்ணினா அது நம் அது ஒரு பெரிய மந்திரமாகவும் ஆறுது அது ஒரு பெரிய புண்ணியமாகவும் ஆகிறது அது மாதிரிலாம் நன்றியை வெளிப்படுத்தினதாகவும் ஆகிறது சரி அப்போ இந்த இங்கே என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ச பண்ணணும் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு இதில் ருச்சி இருந்துடுச்சுன்னா தனமாக போகும் அதில் அப்படி ருச்சி வர்றது ரொம்ப சிரமம் அரை குறையாக வரும் ஆனால் விடாமல் சத் சங்கத்திலே அது தூங்கினாலும் பரவாயில்லை சத் தூங்கினாலும் தப்பு இல்லை சத் தூங்குறது ஒன்றும் பாபம் இல்லை அப்படி நான் புதுசாக சொல்கிறேன் எந்த புதுசத்துலையும் இல்லை அதாவது இந்த தூங்குற இடத்துலையாவது ஒரு அந்த மாதிரி ஒரு சாநித்தியம் இருக்க வேண்டாமா ஆயினால சத்சங்கத்தில் இருந்தாலும் பரவாயில்லை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முழிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்போம் அப்படியாவது உள்ளே போயிட்டே இருக்கும் நமக்கு அப்படி போய் போய் அப்புறம் பெரிய பிரயோஜனத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது வந்துடும் கிடச்சுடுவாது ஒன்றும் வீண் போகாது அதனால் அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறதுன்னா ஏகாகிரதையை பழகணும்னா உட்காந்து அதுக்கு எஃபர்ட் எடுங்கிறர் இந்த பத்தாவது மந்திரமும் பதினோராவது மந்திரமும் சரி உக்காந்து அதுக்கு அபியாசம் பண்ணு சமாதி அபியாசம் பண்ணு அப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா எப்போ நீ தியானத்தில் உட்கார்ந்து சமம் காயசிரோக்ரீவம் தாரயன் எதா விநியதம் சித்தம் ஆத்மன்னேவாவதிஷ்டே நிஸ்பிருக சர்வகாமிபிய யுக்தயுத்தியுச்சத்தே ததா எல்லாம் கீதையில் நிறைய ஸ்லோகம் இருக்குது ஆறாது தியாயத்தில் என்னால் உட்காந்து இவன் என்ன பண்ணுறான் மனசை தியானம் பண்ணி பழகிறான் எது வேதாந்தம் படித்ததை சொல்லலாம் அதாவது யோகசாஸ்திரத்தில் சொல்கிற விஷயங்கள் வேற யோகசாஸ்திரத்துலேயும் ஆத்மாவுக்கு லட்சணங்கள்லாம் சொல்லப்படுறது புருஷ லக்ஷணம்னு சொல்லப்படுகிறது ஆக பிரகிருதி புருஷ விவேக்கம் பண்ணி அந்த புருஷனை தியானம் பண்ணணும் அப்படின்லாம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அது வேதாந்த சாஸ்திரத்தில் அதை ஏற்றுக்கிறது இல்லை அந்த லக்ஷணங்கள் எல்லாம் ஆனால் அந்த சாதனம் முக்கியம் அந்த பதஞ்சலி யோகசாஸ்திரத்தினுடைய அந்த க்ரமங்களை ஏற்றுக்கொள்கிறது வேதாந்த சாஸ்திரம் அந்த மனசை சரி பண்ணுறத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கார் பதஞ்சலி இது பிரம்மசூத்திரத்தில் இதெல்லாம் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு யோக சாஸ்த் யோகத்தினுடைய தத்துவங்களை நாம் முழுஷாக ஏற்றுக்கிறது இல்லை வேதாந்திகள் யோகத்தினுடைய சாதனங்களை வேதாந்திகள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் யோகத்தினுடைய சாதன அம்சங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நானாத்மவாதிகள் ஜெகத் சத்தியவாதிகள் அதெல்லாம் அவங்களுடைய தத்துவத்தில் வந்து உலகம் உண்மை வாழ்க்கை உண்மை மனசு சத்தியம் அது மாத்திரமில்லை ஆத்மாக்கள் பல ஏகாத்மவாதம் கிடையாது பதஞ்சலியோடய யோகசாஸ்திரத்தில் பிரம்மா ஆத்மா ஐக்கியத்துவ வாதமும் கிடையாது அவ்வளோ தனித்தனியாக அவ்வளோவா நிம்மதியாக இருக்கலாம் எல்லாம் ஒன்றுங்கிற ஞானமெல்லாம் கிடையாது அதில் அவங்க அந்த தியான மெத்தடை வந்து அந்த மெத்தடாலஜியே ரொம்ப அழகாக அந்த கிரமத்தை வச்சிருக்காங்க அதை நாம் எடுத்துக்கிறோம் அதை இங்கே உபனிஷத்துலேயும் அதெல்லாம் இருக்குது இதைத்தான் அவர் சொன்னாரா அவர் இதை சொன்னாரா அது வேறு விஷயம் ஆக இந்த பத்தாவது மந்திரமும் பதினோராவது மந்திரமும் தியானத்தில் உட்கார்ந்து அபியாசம் பண்ணி ஞானேந்திரியங்களை கட்டுப்படுத்தி புத்தி எல்லாத்தையும் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் எல்லாம் அதை விட சூக்மம் படித்தோம் இல்லையா இந்திரியங்களை காட்டிலும் மனம் மனதை காட்டிலும் இதை யோகந்தான் அது இந்திரியங்களெல்லாம் இந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்தது மனசு மனசு சூக்மமானது மனசு வியாபகமானது அப்படி புரிஞ்சுக்கணும் அப்புறம் மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி அது பரகா சூக்ஷ்மகா வியாபகா மகத்து இதெல்லாம் லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கோம் அப்புறம் அதை காட்டிலும் ஹிரண்ய கர்ப்பன் அப்புறம் மாயா அப்புறம் சைத்தன்யம் புருஷகா அப்படி அதை மனசில் வச்சு பண்ணலாம் இல்லாட்டி இந்த இடத்துல வந்து இந்த தாமஹூஃப் பரமாம்கத்திங்கிறது புத்தி வந்து அந்த எந்த விஷயத்தை தியானம் பண்ணுறோமோ அந்த விஷயமாகவே மாறிடுறது புத்தி அதாவது தியானம் பண்ணுற அந்தக்கரணம் தியேயாகாரமாக ஆயிடுறது அது மயமாக போய் ஒடுங்கிடுறது இந்த இடத்துல பரமாம் கத்திங்கிறது ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும் புத்தியினுடைய ஒரு தாற்காலிக நிலை அபியாசத்தினால ஏற்படுற ஒரு தற்காலிக நிலை இது வந்து வியாபகாரிகத்தில் உயர்ந்த நிலை இது பாரமார்த்திகத்தில் வந்து இந்த ஸ்டேஜெல்லாம் கிடையாது பாரமார்த்திகத்தில் வந்து உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலைங்கிற சொல்லுக்கு இடமே கிடையாது பாரமார்த்திகம் உயர்ந்தது வியாபகாரிக்கம் தாழ்ந்தது என்பதே பாரமார்த்திகத்தில் கிடையாது ஆக பாரமார்த்திகம் அதாவது முடிந்த விஷயம்னு அர்த்தம் அப்சல்யூட் ஆங்கிள் மைண்டுக்கு ஒரு புத்திக்கு ஒரு ஸ்டேட் இருக்குது அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா அந்த ட்ரைனிங்கில் அது வந்து சக்ஸஸ் ஆகிறது வெற்றி அடையிறது அதுக்கான முறைப்படி அதை பயிற்சி கொடுத்தா அது அடையிறது அதைத்தான் சொல்கிறார் இந்த இடத்துல பரமாகத்தின்னு சொன்னால் மோக்ம்கிற அர்த்தம் இல்லை புத்தி ஆத்மாவில் எந்த விஷயத்தை ஏன் புத்தி இந்த இடத்துல ஆத்மா விஷயந்தானே அதில் ஒடுங்கி இருக்கிற நிலை ஆத்மாவினுடைய நிலை இல்லை புத்தினுடைய நிலை புத்தியினுடைய உயர்ந்த நிலை இதுதான் ஏகாகிரதை சமாதி நிர்விகல்ப சமாதி எல்லாம் சொல்கிறோம் அதை வர்ணிக்கிறார் பதினோராவது மந்திரத்தில் நம்ம பார்த்துட்டோம் அதைத்தான் நிர்விகல்பமாதி என்று சொல்லுகிறார்கள் இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிருக்கிறது மனசு ஒடுங்கியிருக்கிறது அதை கவனமாக இருந்து பண்ணணும் இந்த கவனமெல்லாம் நிர்விகல்பமாதியில் இல்லை ரெண்டு அர்த்தம் கவனமாக இந்த அபியாசம் பண்ணணும் இந்த அபியாசம் பண்ணிவிட்டால் அப்புறம் கவனம் தேவையில்லை ஏன்னா அபியாசத்தோடய வெற்றி அடைந்து விட்டதால் கவனம் தேவையில்லை என்றைக்கும் ஜாகிரதையாக இருக்கணும் இந்த இந்த ட்ரைனிங்கில் வந்து நம்ம அபியாசத்தில் வந்து கேஷுவலாக இருக்கக்கூடாது எந்த அபியாசத்துலேயும் நம்ம வந்து சீரியஸாக இருக்கணும் கொஞ்சம் ஏமாந்தாலும் இது திரும்பவும் அபியாசம் வராது அதனால் தொடர்ந்து பண்ணணும் திரும்பவும் அதை பண்ண முடியாமல் போயிடலாம் அதனால் இழுத்துன்னு போயிடும் அதை தானே கிருஷ்ணர் சொல்கிறார் இருக்கா இங்கே இருக்கா ஆனால் திடீர்னு பழைய பண்ணி லௌகீகத்தில் நுழைஞ்சுட்டானே இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா எல்லாம் வந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் ஸ்திதப்பிரிக்க நட்சத்திரத்திலே சொல்கிறார் முயற்சி பண்ணுறவனுடைய இந்திரியங்களையும் மன ம மனசை இந்திரியங்கள்லாம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்துன்னு வெளியில் போகிறதுன்னா பிரமாதீனி இந்திரியாணி ஹரந்தி பிரசபம் மனஹா ஆகையினாலும் தானி சர்வாணி சம்யம்ய அதை வந்து சரி பண்ணி உட்காரு சர்வத்வாராணி சம்யம்ய அது வந்து எட்டாவது தியாய் இதை பண்ணிண்டே இரு அபியாசம் பண்ணு இது வந்து என்ன சொல்கிறது மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக சொல்கிறார் என்ன சூக்மையா சூக்மதரிசிபி ஹிருதா மனிஷா மனசா அபிக்ளுப்தகான்னு அதுக்கு முதல் மந்திரம் சொல்லியிருக்கு ஒன்பதாவது மந்திரத்தில் சொன்னத்தினால்தான் இது ஆக எப்படியாவது இதை அபியாசம் பண்ணி அப்போ நீ அந்த சூக்மமான புத்தியை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது நிதித்தியாசன பரமாவும் பண்ணிக்கலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த சூக்ம புத்தியை சம்பாதிப்பதற்கு யோகம் சாதனம் என்கிறார் ஆதிசங்கரர் இந்த ரெண்டு மந்திரங்களையும் பத்து பதினொன்றாம் மந்திரத்தை ஏகாகிரத புத்தி ஏகாகிரத சூக்ம புத்தியை சம்பாதிப்பதற்கு யோகாபியாசம் வேண்டும் யோகாபியாசம்னா சமாதி அபியாசம் தியான அபியாசம் சொல்லலாம் தியான யோக அபியாசம் சொல்லலாம் எப்படி சொன்னாலும் சரி மனதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி மனதை நுண்ணியதாக்கும் பயிற்சி அப்படி சொல்லலாம் அப்படி அதுக்கு தமிழில் சொன்னால் அதுதான் அர்த்தம் மனதோ இல்லை புத்தியோ அதை ஒருமுகப்படுத்தும் பயிற்சி நுண்மையானதாக்கும் பயிற்சி ரொம்ப அதிருஷ்ட சக்தி இருந்தால் தான் அதிசூக்மான விஷயங்களெல்லாம் புரிஞ்சிக்க முடியும் இந்த தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியா இல்லையா அப்படி இருக்குது எத்தனை பேரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் தீரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி ரொம்ப செட்டிலாக இல்லையா விஞ்ஞானம் அது சொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை கேட்டு பாருங்க பாருங்க நீங்கள் வேணா கம்பியூட்டர் போய் இன்டர்நெட்ல போய் பாருங்க தெரியும் அது வந்து இந்த லௌக்கிக விஷயத்துலேயே இருக்கிற விஷயம் அதுக்கே எவ்வளவோ சர்டிலிட்டி வேண்டிருக்கு மைண்டு ஒருத்தர் சொன்னாருங்கிட்ட எனக்கு புரியறது ஆனால் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாதுங்க அவர் பெரிய சயின்டிஸ்டவர் அதை சொல்லித்தரது ஐயோ சொல்லித்தர முடியாது ஏன்னா அது புரிய வைக்கிறது ரொம்ப சிரமமான வேலை அதே மாதிரி தான் இது இந்த தத்துவம் மனசுக்கு வந்து இந்த கூர்த்த விஞ்ஞானம் நுணுக்கரிய நுண்ணுணர்வு சூக்ம புத்தி அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ அந்த ச அபியாசம் தெரியும் அதுக்குன்னு மெனக்கடணும் எல்லாத்துக்கும் இந்த மெனக்கெடுறதுங்கிற பத சொல்லிருக்கே அது நம்ம டிக்ஷனரி தான் மெனக்கெடுறதுங்கிறது நம்ம பழக்கத்தில் இருக்கிற வார்த்தை அதுக்குன்னு மெனக்கடணும் உழைக்கணும் அபியாசம் பண்ணணும் சரி இனி அடுத்தது இன்னொரு குணம் சொல்ல போகிறார் இந்த குணமும் ரொம்ப முக்கியம் என்று ஞானத்தை பெறுவதற்கும் பெற்ற ஞானத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் ஞானத்தின் பயனை அது அதனால்தான் ஞானத்தோட பிரயோஜனம் கிடை அதற்காகவும் இந்த சாதனம் அவசியம் பார்க்கலாம் போகிறார் பார்க்கலாம் நைவாச்சா நமனசா பிராப்தும் சக்கியோ ந சுஷா ியுப்பல வாக்கோஷா அஸ்தி கம் தது யமதர்மராஜா இப்போ பாருங்க அவனுடைய கேள்வி என்ன அந்த முதல் மந்திரத்தை ஞாபகம் வச்சுக்கணும் முதல் அத்தியாயம் முதல்வல்லி இருபதாவது மந்திரம் ஏயம் பிரேத்தே விசிகித்ஸா மனுஷே அஸ்தீத்யேகே நியாயமஸ்தீதிச்சேகே ஏதா மனுசிஷ்டஸ்வயம் வராணம் ஏஷ வரஸ்திருத்தீயதுவே என்னுடைய மூன்றாவது வரம் இந்த சந்தேகம் ஆத்மா இருக்கிறதா இல்லையா மரணத்திற்கு பிறகு நான் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கிறதா இல்லையா வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் என்ற சொல்லுக்கு பொருள் இருப்பதாக தோன்றுகிறது இந்த உடல் அழிந்த பிறகு நான் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கிறதா இல்லையா ஆத்மா அஸ்திவா நவா அவனுடைய கேள்வி அதுக்கப்புறம் அதுக்கு உபதேசம் ஆரம்பித்தாச்சு எ முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பதினெட்டாவது மந்திரம்னு நினைக்கிறேன் நஜாயத்தை மிரியத்தேவா கதாச்சித் ஆத்மா பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை அப்படின்னு அங்கேயே சொல்லிவிட்டார் அதுக்கப்புறம் நிறைய விளக்கங்களை சொல்லியாச்சு ஆத்மாவை பற்றி மாத்திரம் சொல்லலை எல்லா ஆத்மாவும் ஒன்று தான் நிறைய ஆத்மா கிடையாதுன்னு சொல்லியாச்சு அந்த ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்று தான் சொல்லியாச்சு ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்றுனா என்ன அர்த்தம் இந்த ஜத்தும் நானும் ஒன்று தான் நான் எதை பார்க் அனுபவிக்கிறேனோ அந்த ஜகத்தும் நானும் ஒன்று தான் ஏன்னா ஈஸ்வர காரியம்தானே எல்லாமே ஈஸ்வரனுடைய காரியம்தான் ஜகத்து ஆ இறைவனும் நானும் ஒன்றுங்கிற போது ஞாபகம் வச்சுங்கோ இறைவனால் எங்கேயோ இருக்கார்னு அர்த்தம் இல்லை இறைவன் உலகமாக காட்சி அளிக்கிறார் என் உடலாக காட்சி அளிக்கிறார் என் உள்ளமாக காட்சி அளிக்கிறார் அப்போ நான் யாருண்ணான் நானும் அவர் தான் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அது என் உள்ளமாக காட்சிகள் அதுக்கு தான் இந்த வானாகி மண்ணாகி வச்சிருக்கோம் யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டுவானாகி ஒன்றும் பண்ண முடியாது இப்போ நான்கிறது யார் கிருஷ்ணர் வேறு சொல்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் அர்ஜுனா எல்லா உடல்களிலும் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக நான் இருக்கிறேன் என்ன அனைத்து உடல்களிலும் இருக்கின்ற நான் நான் என்கின்ற எண்ணத்திற்கு பொருளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் நினைச்சின்ற அவரை வேறே நினைச்சின்றேன் கிருஷ்ணரை அவர் சொல்கிறார் நான் தான் நீங்கிறார் நீ தான் நாங்கிறார் அகமாத்மா குடா கேஷ சர்வூதாசயஸ்தரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயத்தை ஏதத்யோவேத்தி தம் பிராகு க்த்ஜ இத்விதா அதை விட ரொம்ப முக்கியம் கேத்திரஜாப்பி இந்த உடலை க்ஷேத்ரம் என்று அறிந்து கொள் இந்த உடலிற்குள்ளே இருந்து கொண்டு உடலை எவன் அறிகிறானோ அவன் க்ஷேத்ரஜன் என்று அறிந்து கொள் என்னை அறிந்து கொள் அப்படி சொல்லியாச்சு ஆக அஸ்தி வா இந்த கேள்வி முடியல என்கிட்டால் எத்தனை மந்திரத்தை சொன்னாலும் எத்தனை படித்தாலும் இன்னும் சந்தேகம் இருக்குது இருக்கா இல்லையா பாலியாதிஷ்வீதாதிஷு தர்வாசு அவஸ்தாஸ்வபி வியவ்த்தசு அனுவர்த்தமான அஹம் இந்த ஸுரந்தம் சதா சர்தால ஜிரதிஷு துவவாஸ்வஸ்வனுமான அகமிதி அந்த சதா ஸ்வத்மன உபதேசம் என்றார் அதை சொல்ல விரும்பலை அது மாற்றி சொல்லிட்டேன் பரவாயில்லு ந்து ச ராகுகிரஸ்தி இந்து சத முதலைன் ராகுவினால் பிடிக்கப்பட்ட சூரியன் சந்திரன் திவாக்கராகுகிரஸ்திவாக்கர இந்துசத ராகுகிரஸ்திவாக்கரேந்துசதோ மாயாசமாதந் சம் ஆட்சாத மாயா சம் ஆட்சாதனாத் இந்த மாய என்ன பண்ணிருக்கு நன்றாகவே மூடி இருக்கு சூரியனையும் சந்திரனையும் ராகுவால் பீடிக்கப்பட்டது போல ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியன் சந்திரன் போல மறைஞ்சி விடுறது ராகுவால் பீடிக்கப்பட்ட சூரியனும் சந்திரனும் கிரகண காலத்தில் மறைஞ்சு போயிடுறது மறைஞ்சு போயிடுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா சூரியனும் சந்திரனும் நிழல் இருக்கிறதுனால இப்போ கிரகணத்தை அன்னைக்கு சூரிய கிரகணத்தை அன்னைக்கு சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியும் கிரகணத்தினால சூரியன் தெரியல கிரகணம் வந்து கண்ணை மறைக்கிறதா சூரியனை மறைக்கிறதா கிரகணம் வந்து கண்ணை மறைக்கிறதா சூரியனை மறைக்கிறதா தான் சூரியனை மறைக்கிறது சொல்கிறதே புத்தி சரியில்லைன்னு அர்த்தம் தப்பாக சொல்கிறோன்னு அர்த்தம் சூரியனை வந்து இந்த நிழலாக மறைக்க போகிறது இவ்வளோ இத்தினோடு நிழல் சூரியனை விட இதெல்லாம் பெரிசா என்ன சந்திரனும் பூமியும் இந்த நிழல் மறைக்கிறதுன்னா சொல்கிறோன்னு சொன்னால் கேட்குறவனுக்கு புத்தி எங்கே போச்சுன்னா யோசிக்க வேண்டாம் அ ராகு கிரஸ்திவாகரேந்து சதிருஷா மாயா சமா்சாதநாத் சன் மாத்ரஹா இதுக்கு தான் பிடிச்சேன் இந்த ஸ்லோகத்தை சன் மாத்ரஹ கரணோபசம்ஹிருத்தகா யோபூத் சுஷுத்த புமான் தூக்கத்தில் நாம் என்னவா இருக்கோம்னா அதுதானே தெரியமாட்டேங்கிறது நானும் தூங்கி தூங்கி பார்க்குறேன் தெரிய மாட்டேங்கிறதுனா யோசிச்சு யோசித்து தெரியுமா தூங்கி தூங்கி பார்த்தா தெரியுமான்னா உப்பு பொம்மை வந்து சமுத்திரத்துக்குள்ளே போனால் என்னாகும் அது சொல்கிறது உண்டா இல்லையா உப்பு பொம்மை சமுத்திரத்துக்குள்ளே போனால் என்ன ஆகும் அதுவும் ஆயிடும் உப்புனால ஒரு பொம்மையை பண்ணி சமுத்திரத்துக்குள்ளே போட்டால் அது வந்து இல்லை நான் சமுத்திரத்தோட ஆழத்தை பார்க்க போறேன் அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன சொல்லுவோம் பெஸ்ட் ஆஃப் லக் சொல்ல நடக்காது அது மாதிரி தூக்கத்தில் என்னென்ன மாயா சமாசாதனாத்து சன்மாத்திரஹா சன் இருப்பு மாத்திரம் அது சுசுக்தியில் தெரியுமா ஜாக்கிரத்தில் தெரியுமா அங்கே இரு தன் இருப்பு மாத்திரமே இருக்கிறது என்பது அப்பொழுது தெரிகிறதா விழிப்பில் தெரிகிறதான்னா அதாவது தத்துவம் சோபாதிகமாக புரிஞ்சிக்க முடியுமா நிருபாதிகமாகவே புரிஞ்சிக்க முடியுமா ஆட்ரிபியூட்லெஸ் பிரம்மனை ஆட்ரிபியூட்டோட தெரிஞ்சிக்க முடியுமா ஆட்ரிபியூட்லெஸ்ஸாகவே தெரிஞ்சுக்க முடியுமா நிர்குண பிரம்மனை சகுணத்தை வச்சுன்னு புரிஞ்சுக்கணுமா நிர்குணமாகவே முடியுமா சகுணமாகவே தான் முக்கணுமா பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டு இருக்கோம் நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன் மாயா சமாநாத் சண்மாத்திரா கரண உபசம்ஹ் எல்லா கரணங்களும் ஒடுங்கியாச்சு இன்க்ளூடிங் புத்தி யோசிக்கிற புத்தியும் போயிடுச்சு உபஹர சரணோபசம்ஹதா யஹாபூத் சுஷுத்த புமான் தூங்கின்னு அப்புறம் காலம்புரை என்ன பண்ணுறான்னா பிராகஸ்வாப் சமிதி பிரபோத சமய எப் பிரத்யபிஜாயத்து அதானே அடுத்த லயன் பிராகஸ்வாப் சமிதி எழுந்ததுக்கு பிறகு என்ன சொன்னான்னா நான் வந்து தூங்கின்னு இருந்தேன் ஆனா நான் இருந்தேன் இல்லாமல் இப்படி நான் இப்போ வர முடியும் அதனால இருந்தேனா உறக்கத்தில் நான் இருந்தேனா இல்லையான்னா அதுக்கு தான் பதில் சொல்றார் நீ வந்து ஆத்மா இருக்கா இல்லையான்னு கேட்கறியே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இல்லைன்னு நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுமா தூக்கத்தில் அப்புறம் எப்படா வந்தேம்போம் அப்போ இல்லாத எப்படி வர முடியும் அதை தான் இங்கே சொல்லப்போகிறார் முதல்ல இது வந்து சங்கராச்சாரியர் ரொம்ப ரொம்ப ஆழமாக இதை விசாரம் பண்ணியிருக்கார் ஆனால் சிம்பிளாக விசாரம் பண்ணுறார் ஆழமாக சொல்லியிருக்கார் நம்ம புரிஞ்சுக்கிறத ஒரு விதமாக புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒத்துக்கணும் இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது இது ரொம்ப இதே மாதிரி தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு பிரம்மானந்தவல்ல இருக்கு யார் பிரம்மத்தை மெய்ப்பொருளை இல்லை என்று சொல்லுகிறானோ அவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான் யார் மெய்ப்பொருள் பரம்பொருள் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவன் தன்னையே பரம்பொருளாக உணர்கிறான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கு அசன் நே வசபதி அசத் அஸ்தி பிரம்மேதி சேத்வேதா சந்தமே நம் தோபிதுரி தைத்திரியோபனிஷத் ரெண்டாவது வல்லி பிரம்மானந்த வல்லி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாவது அணுவாக்கம் ஃபஸ்ட்டு லைன் ஆனந்தமயம் வரைக்கும் போய்டிறார் அங்கேயும் அன்னமயம் இருக்கு பிராணமயம் இருக்குது மனோமயம் இருக்குது விஜயானமையும் இருக்கு ஆனந்தமையும் இருக்குது அப்புறம் என்ன இருக்குன்னா ஆனந்தம் இருக்கு ஆனந்தந்தான் இருக்கு ஆனந்தந்தான் இருக்குது அது வரைக்கும் போய் அது இருக்காது என்னன்னா நமக்கு புத்திக்கு விஷயம் ஆகலைன்னு உடனே இல்லைன்னு நினச்சி நிடுவோம் ஏன்னா புத்தியே எங்கே ஒடுங்கிறதோ எதில் ஒடுங்குறதோ அது இருக்கு இல்லைன்னு புத்தி எப்படி தீர்மானம் பண்ணிக்க முடியும் எப்படி புத்தி தீர்மானம் பண்ண முடியும் சுவாமி இந்த விசாரம் என்னத்துக்கு சுவாமி அடுத்த எல்லாமே ஞான் வச்சுக்கோங்கோ நமக்கு முழுமையான மனஷ் சாந்தி வரணும்னா அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்மளும் யோசிச்சுன்னு தான் இருக்கும் இந்த முழுமையான மனசாந்தி எவ்வளோ வந்தாலும் வாழ்க்கையில் இனி சில மந்திரங்கள்லாம் வரப்போகிறது பார்க்கத்தான் போகிறோம் ஒரு தத்துவஜானத்தினால்தான் நம்ம மனசுக்கு நிறைவு ஏற்பட போகுது வேறு எந்த விதமான சாதனங்களாலேயும் நிறைவு ஏற்பட முடியாது எந்த சாதனங்களை பண்ணினாலும் இந்த சாதனத்துக்கு வந்து தான் ஆகணும் ஞானமல்லது கதி கூடுமோ ஞானவிஹீன சர்வமத்தேன பஜத்தின முக்திம் ஜென்மசத்தேன நகி ஞானேன சதிருஷம் பவித்திர மிக வித்தியதே சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமாப்பதே யஜ்ஞாத்வா நேகபூயோன்யத்து ஞாத்தவியம் அவசிஷியத்தே எத்தனையோ வார்த்தைகள் திரும்ப திரும்ப சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஐக்கிய ஜானம் இல்லாமல் விடுதலை கிடையாது அந்த தன்னுணர்வன் அழிக்கணும் மெய்ப்பொருளை உணர்ந்து தன் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளின் மெய்ப்பொருளை கண்டு நாம் என்ன சொல்வது நாமம் கெட கெடும் நோயின மாதிரி இந்த பிறவி பிணியிலிருந்து விடுபடணும் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்ன தெளிவாக இருக்கும் பிறப்பெண்ணும் பேதைமை பேதமைன்னா அஜானம் நம்ம பிறந்திருக்கோங்கிறதே அஜ்யானங்கிறார் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு எல்லாம் உபநிஷத்தெல்லாம் அப்படியே புழிஞ்சு பிழிஞ்சு பிழிஞ்சு ஹோமியோபதி மாத்திரை ஆக்கி விட்டார் திருவள்ளுவர் இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்கிறது முதல்ல சரி பரவாயில்ல ஸ்ரத்த வேணும் உனக்கு முதல்ல சாஸ்திரம் சொல்கிறது அதாவது இருக்கா இல்லையா இதேதான வாதம் இருக்கா இல்லையா கடவுள் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் பாடிருக்காங்க அவங்கெல்லாம் என்ன வேறு வல்ல கம்பர் சொல்கிறாரு இல்லையா உண்டனின் உண்டேயாம் அன்றனின் அன்றேயாம் இல்லனின் இல்லேயாம் ஆமனின் ஆமேயாம் அப்படின்ன மாதிரி அந்த தமிழோட பாட்டு சினிமா பாட்டு கூட இருக்க தெய்வம் என்றால் அது தெய்வம் சிலை என்றால் வெறும் சிலைதான் சினிமா பாட்டு தெய்வம் என்றால் அது தெய்வம் அப்படி சொன்னாதான் புரியும் சிலை என்றால் வெறும் சிலைதான் இல்லை என்றால் அது இல்லை உண்டு என்றால் அது உண்டு உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி என தூங்கி மீதி கோல் உபநேஷத்தை முடிஞ்சு அப்போ இருக்கிறது இந்த மந்திரம் என்ன சொல்கிறது நான் சொல்றார் யம தர்மராஜா ஸ்ரத்தை உள்ளவனுக்குத்தான் இது விளங்கும் கீதையில் பகவான் சொன்னதை இவர் விளக்கி சொல்றார் இதில் சொன்னதான் பகவான் சுருக்கமாக சொன்னார் ஸ்ரத்தாவான் லபத்தை ஜானம் ஸ்ரத்தை உள்ளவனுக்குத்தான் இந்த ஜானம் கிடைக்கும் கண்டிப்பாக இருக்கு இல்லாமல் இருக்க முடியாது ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு பசித்தோர் முகம் பார் இருக்கிறது இல்லைன்னு சொல்லாதே அது உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தங்கிறது அப்புறம் பார்ப்போம் வஸ்து இருக்கா இல்லையா அதை தான் சங்கராச்சாரஸ்வர சத்துங்கிறார் அதை தான் நான் கோட் பண்ணினேன் சன்மாத்திரக்கரணோபசம்ஹரணதா சுசுப்தியில் எல்லாருக்கும் நாம் சன்மாத்திரமா இருக்கோமா இங்கே ஜாகிரத வசதிக்கு வந்தவுடனே என்னன்னா மித்யாவோட சேர்ந்துட்டோம் அசத்துன்னு நான் சொல்லலை சத்துன்னு சொல்லலை மாயா அவித்தியோட சேர்ந்து என்னெல்லாமோ நாம ரூபங்களோடு மயங்கி போய் கிடக்கும் அங்கே வந்து கேவல சத்தா மாத்திரம் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் தூக்கத்தில் நம்முடைய ஸ்வாவம் ஸ்வரூபம் பியூர் எக்சிஸ்டன்ஸ் சுத்த சத்தா இங்கே என்னென்னா எல்லா அழுக்கும் சேர்ந்தது இந்த இண்டிவிஜுவாலிட்டியே இந்த தன்னுணர்வு அகங்காரம் ஜீவத்வம் இதுவே வந்து பெரிய மகா அழுக்கு நம்ம மேலே விழுந்து கொடுத்தோம் அந்த அழுக்கு இருக்குது அதை இது ரூமும் பண்ண வேண்டியிருக்கு ஆஸ்ரத்தையை சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இந்த மந்திரத்தை பாருங்கள் சங்கராச்சாரியருடைய விளக்கம் நான் அப்புறம் சொல்ல பார்க்குறேன் முயற்சி பண்ணுறேன் என்ன சொல்லுகிறார் இந்த பாருப்பா வாச்சா பிராப்தும் ந சக்கியா சொல்லி சொல்லி இதை அடைய வைக்க முடியாது எதை சொல்ல முடியலையோ அதை எப்படி புரிஞ்சிக்க முடியும் எதா சொன்னா தானே புரியும் அதனால் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி பேசி புரிய வைக்க முடியாது இந்த பார் இதுதான் வெள்ளி டம்ளர் இதுதான் இது வந்து எனது புக் மார்க்கு இப்படிலாம் சொல்கிற மாதிரியோ ஆத்மாவை சொல்ல முடியும் ஆத்மாவையோ பிரம்மத்தையோ சொல்ல முடியுமா அதேனா அது விஷயங்கிற இந்திரியங்களுக்கு விஷயமாக இருக்கிற பொருள் இல்லை அதனால் வார்த்தையால் சொல்ல முடியாது சப்த பிரவிற்த்தெல்லாம் அதில் வராது அது எந்த இனத்தை சேர்ந்தது அது என்ன குணத்தை உடையது அதுக்கு எந்த இனத்தையும் சேராது எல்லா இனமாகவும் தன்னை காட்டி கொண்டிருப்பது எந்த குணத்தை சேர்ந்ததுன்னு அதை சொல்ல முடியாது அது என்ன தொழில் செய்கிறது அது என்ன தொழில் செய்கிறது நிஷ்கிரியா ஆகவே அது மாத்திரமில்லை அது எல்லா வஸ்துக்களாகவும் இருக்கிறது அதற்கு நிர்குணமாக இருக்கிறது நிரவயமாக இருக்கிறது இப்படி சொல்லிகிட்டே இருந்தா அது தொழிலும் இல்லை அது எதோட சேர்ந்ததுன்னா அது எல்லாமா இருக்கிற போது எதோட அது சேரும் சம்பந்தம் ஜாதி குண கிரியா சம்பந்தம் கிடையாது ஆகையினால அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது சொல்லுக்கு சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து புரியாமல் புரிந்து அடையாமல் அடைந்து சொல்லணும்பத் தொடக்கை வெம்னாரண சொல்ல நார்மலா பேசுற மாதிரி பேசலன்னு அர்த்தம் அது பேசுகிற விதமே மாற்றி மாற்றி பேசி கான்ட்ரடிக்டா சொல்ற மாதிரியே சொல்லி கரெக்டாக சொல்லிட்டு இருக்கும் அதுதான் சாஸ்திரத்தோட அந்த சொல்லி கொடுக்கிற முறை வாசா வாக்குக்கு எட்டாது மனசா வாப்தும் ந சக்கியகா வாக்கு அது விஷயம் இல்லை மனசுக்கும் அது விஷயம் இல்லை சக்ஷுஷா ந சுருக்கமாக சொன்னா ஞானேந்திரியங்களுக்கும் அந்த கரணத்திற்கும் அது அவிஷயம் விஷயமாகாது விஷையை விஷயங்கள் விஷயீகரிக்க மாட்டாது புரியுறதா சிம்பிள் வார்த்தை சப்தங்களை மாற்றி போடுறேன் வேற ஒன்றும் அறியப்படு பொருள்கள் அறிபவனை அறிய முடியாது அறியப்படு பொருளாகிய உலக விஷயங்கள் அறியப்படு பொருளாகிய இந்திரியங்கள் அறியப்படு பொருளாகிய மனம் புத்தி எப்படி அறிபவனை அறிய முடியும் இப்படி சொல்லி தான் சொல்ல முடியும் இப்படி சொல்கிறதுனால புரியறதா இல்லையான்னா அதுக்கு தான் அதிருஷ்டம் நிறைய ஸ்ரத்த வேணும் ஏதோ இல்லாததை பற்றி பேசலை இருக்கிறத பற்றி தான் பேசின்னு இருக்காங்க நம்ம புத்திக்கு அது விளங்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்கிறீங்களே பண்ணினா சூன்யந்தானே தெரியறதுன்னா எல்லாத்தையும் நீக்கிட்டா வெறும் சூன்யந்தானே இருக்கு அபாவம் தானே இருக்குது தூக்கத்தில் ஒன்றுமே இல்லையேண்ணா ஒன்றுமே இல்லையேங்கிறது உனக்கு தெரியறதே அந்த ஒன்றுமே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறவன் இருக்கானா இல்லையா அதான் கேள்வி எல்லாவற்றையும் நீக்கி பார்த்த பிறகு பாழே விஞ்சி இது வேறொன்றும் தெரிய என்ற மகன் மதி தெளிய சொல்வார் எல்லாவற்றையும் நீக்கின பிறகு சூன்யந்தான் இருக்குது எல்லாத்தையும் நீக்கிட்டுன்னு சொன்னீங்க தூக்கத்தில் என்ன இருக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சதுனால அதுக்கு தான் சாஸ்திரத்தில் அது பேர் பாவ அபாவ சாட்சி பாவ அபாவ சாட்சி இருப்புக்கும் இன்மைக்கும் சாட்சி அதை தான் சொல்கிறாங்க பஷ்யன்னப்பி ந அப்படியே சொன்னார் மாணிக்க கண்டும் கண்டிலன் என்ன கண் மாயமே கண்டும் கண்டிலன் கண்டில கண் மாயமே பொய்மையும் மெய்மையும் ஆயினார்க்கு பொய்யர்தம் பொய்யனை மெய்யர்தம் மெய்யனைனர் உண்மைங்கிறவனுக்கு அது உண்மையா இருக்கார் இல்லேங்கிறவனுக்கு அது இல்லாததா இருக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறவனுக்கு எத்தனையோ நன்மை இருக்கு இல்லேங்கிறவனுக்கு எதுவுமே இல்லை வாழ்க்கையில் அதாவது கிருஷ்ணரே சொன்னார் இல்லையா அக்னஸ்ட அஸ்ரத்த தானஷ்ட மா வினஷ நாயம் லோகோஸ்தி ந பரம் ந சுகம் சம்சயாத்மனஹா அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அஜ்ஞானி அக்ஞானி அப்புறம் வந்து சாஸ்திரத்துல ஸ்ரத்த இல்லாதவன் அப்புறம் எப்ப பார்த்தாலும் லௌகிகத்திலையும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கிறான் யாரையும் நம்ப மாட்டான் மனைவியை நம்ப யாரையும் சுற்றி இருக்கிற யாரையும் ஏன்னா அவனுக்கே அவன் வேலில் நம்பிக்கை இல்லை மற்றவனை ஏமாற்றிட்டு வானொன்னால் அவனுக்கே அவன் வேலையில் நம்பிக்கைல்லை நம்மளே எப்படி இருப்போமோ தெரியாது தன் தன்னம்பிக்கையும் இல்லை பிறர் வேலையும் நம்பிக்கை இல்லை பிறர் வேலில் முழு நம்பிக்கை வைக்க முடியாதவன் தன்னம்பிக்கையற்றவன் என்றே புரிந்து சந்தேகமே கிடையாது அக்ஞானி ஸ்ரத்த இல்லாதவன் அப்புறம் என்னது சம்சயாத்மா வினஷ்யத்தின் அக்னஹா வினஷ்யதி அஸ்ரத்த தானாக வினைஷ்யி சம்சயாத்மா வினஷ்யதி இந்த மூணு பேரில் யார் ரொம்ப மோசமாக வினஷ்யி அக்ஞானி நாசமாக போகிறான் ஸ்ரத்த வைக்காதவன் நாசமாக போகிறான் அப்படின்னா அப்புறம் சந்தேகப்படுறவன் நாசமாக போகிறான் இந்த மூணு பேரில் ரொம்ப நாசமாக போகிறவன் யாருன்னு கேட்டால் அக்ஞானியாக ஒன்றா மாறலாம் அஸ்ரத்திலொன்னு வந்த சந்தேகப்படுற ஆள் இருக்கான்னு இவன் என்னென்னா அயம் லோகா நாஸ்தி அவனுக்கு இந்த லோக இந்த உடம்புலையே அவனுக்கு நிம்மதி கிடையாது அப்புறம் பரலோகத்தை பற்றி கேட்கணுமாண்ணா நாயம் லோகோஸ்தி ந பரம் சுகம் அவனுக்கு நிம்மதியே கிடையாது ஏதாவது ஒன்னையாவது நம்புப்பா நாயம் லோகோஸ்தி ந பரம் சுகம் சம்சயாத்மனஹா சம்சயாத்மனா தனியாக பிரிச்சுட்டாரு சம்சயாத்மனா அயம் லோகா நாஸ்தி இந்த உலகத்துலையும் அவனுக்கு வந்து நிம்மதி கிடையாது அடுத்த ஜென்மாவிலேயும் நிம்மதி கிடையாது எந்த லோகத்துலேயும் அவனுக்கு சுகம் கிடையாதுன்னு அயம் லோக சுகம் நாஸ்தி பரலோக சுகம் நாஸ்தி எங்கேயுமே அவனுக்கு நிம்மதிங்கிறது கிடையாது ஆகையினால் என்ன பண்ணணும் அக்ஞானியாக இருக்கிறத விட கொஞ்சம் நம்ம ஸ்ரத்தையை வச்சு ஞானியாக மாறணும் அக்ஞானி தான் ஸ்ரத்தை வைக்கிறான் ஸ்ரத்தை வச்சதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறது அவனுக்கு ஞானம் கிடைக்கிறது ஸ்ரத்தையினால ஞானம் கிடைக்கிறதுனா ஸ்ரத்த யார் வைக்கிறான் ஞானி விற்கிறானா அக்ஞானி விற்கிறானா சந்தேகமா இருக்கா அக்ஞானி தான் ஸ்ரத்த வைக்கிறான் ஸ்ரத்தையினால் என்ன ஆடையிறான் ஞானியாரா என்ன ஞானியாரா ஜிலேபி செய்கிறது எப்படி அப்படிங்கிற ஞானம் ஆடையிறான் பிரம்ம ஆத்மா ஐக்கிய ஞானம் நோக்கும் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் ரொம்ப நாள் இந்த பாட்டை சொல்லவே இல்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி இங்கே இருக்க பாருங்கள்லாம் நம்ம குரூப் தான் செவன் சிஸ்டர்ஸ் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் இது வந்து செட்டியார் முதலியார் கவுண்டர்லாம் கிடையாது நீழ் கடலும் மலையும் இந்த பூமி உலகமே எங்களுக்கு தான் சொந்தம் என்ன பூமியில் இனி எவர்க்கும் அடிமை செய்வோம் செய்வோம் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கிடையாட்டும் சந்தோஷமாக இருக்கு பாரதியார் இன்னும் வாழ்கிறாரே இன்னைக்கு வகுப்பில் நினைக்கிறோமே பாரதியார அதுதான் இதுதான் புகழ் உடம்புன்னு அர்த்தம் புகழ் உடம்பு இருக்கு கண்ணுக்கு தெரியாது அது இருக்கா இல்லையா இந்த பாட்டை சொல்கிறதுக்கிட்டே தெரியுமே இருக்கு வார்த்தையால் அதை அடைய முடியாது கண்ணாலையும் அதை பார்க்க முடியாது அதை வாக்குங்கிறது கர்மேந்திரியம் சக்ஷுகுங்கிறது வந்து ஞானேந்திரியம் மனசுங்கிறது அந்தக்கரணம் வச்சுங் மனஸ் புத்தினாலேயும் முடியாது ஆஹ் கர்மேந்திரி அதை பிடிச்சுடலாமா பிரம்மத்தை எங்கேயா போய் பிடிக்க முடியுமான்னா பிடிக்க முடியாது அது ஓடி போயிட்டே இருக்குது கிருஷ்ணரை வேணால் ஓட விட்டு பிடிக்கிற மாதிரிலாம் காமிக்கலாம் இது பிரம்மனை எங்கேயோ காமிக்கிறது பிரம்மமே ஓடுறதுன்னா சும்மா உபச்சார வாக்கியம் பிரம்ம எங்கே ஓடும் பிரம்மத்துக்கு அவயவமே கிடையாது நிறவயவம் நம்ம பாவனை அது தப்பு இல்லை ந சக்ஷுஷா அப்போ என்னதான் பண்ணுறது சுவாமின்னா அஸ்தீ திப் அஸ்தீ திப்ருவதா அஸ்தீ திப்ரவத்தான்னா சங்கராச்சாரேஸ்வரர் அஸ்தித்வாதீனகான் அஸ்தித்வ ஆஸ்திகாகான்னு அர்த்தம் அஸ்திதிருவதான்னா ஆஸ்திகாக அதை எப்படி அடைய முடியும் அறிந்துகொள்ள முடியும் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்பவர்களால் அதை உணர முடியும் என்பவர்களால் அதை உணர முடியாது அதுதான் என்று யார் அதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் அதனை உணர்வார்கள் இல்லை என்று கருதுபவர்களுக்கு அது இல்லை அது என்னென்னா அது சப்ஜெக்டிவ் அவனை பொறுத்தது அவனுடைய ஸ்ரத்தையை பொறுத்திருக்கு ஆகையினால ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டால் அதுக்கு தான் அந்த பாட்டு ஒன்று கைவினை நிறுவனத்தில் இருக்குது அறிபடும் பொருள் நீ அல்லை அறிபடா பொருள் நீ அல்லை அனுபவித் ஆகும் ஆகும் உன்னை அனுபவித் அறிவாய் நீயே ஆகவே அது அஸ்தீதி புருவத்தா அஸ்தீதி புருவத்தகா அஸ்தித்வாதினஹா அன்னியற்றனா நாஸ்தித்வாதினஹா இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் இல்லை என்று பெரியவங்க சொல்கிறாங்க இருக்கப்பா மாணிக்க வாசகர் ஆண்டாள் சொல்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க மகான்களெல்லாம் சொல்லுகிறார்கள் சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன ஆனால் நம்ம அதை வந்து எனக்கு எனக்கு என்ன என்ன நம்ம சின்ன புத்திக்கு புரிய மாட்டேங்கிறது அல்ப புத்திக்கு அது புரிய மாட்டேங்கிறது அல்ப புத்தியை புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும் மகத்தான புத்தியோடு சேர்க்கணும் சாஸ்திரம் மகத்தான புத்தி உள்ளதா இல்லையா சந்தேகம் இருக்கா அதோடு என்னை சேர்த்துனுட்டால் என்ன ஆகிடணும் அந்த புத்தின்னா எனக்கு வந்துவிடுமே நான் என்னை சாஸ்திரத்தோடு இணைச்சிக்கிட்டேன்னா சாஸ்திரத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு சொந்தம் அப்போ என் புத்தி என்னாகும் பெருசாகிடும் பெருசானா எனக்கு எல்லா விஷயமும் புரியத்தான் செய் ஆக சாஸ்திரத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சங்கராச்சாரன் இந்த அஸ்திதிங்கிறத இந்த சத்துங்கிறத வைத்துக்கொண்டு விளக்குறார் இப்போ வந்து குடம் இருக்கிறது குடம் இல்லைன்னு சொல்கிறான்னு குடம் இருக்கிறது அங்கெங்க குடம் இருக்குது மண்ணு தானே இருக்குது அப்படின்னா சரி மண் இருக்குல்ல குடம் இல்லை அங்க குடம் என்பது வெறும் வடிவம் அங்கு இருப்பது மண்ணை தவிர ஒன்றுமில்லை மண்ணுக்குத்தான் நீ குடம் என்று பெயரிட்டிருக்கிறாய் அப்படி குடம் வேறு மண் வேறு என்றால் குடத்தை நீ வைத்துக் கொண்டு எனக்கு கொடு நகையை நீ வைத்துக் தங்கத்தை எனக்கு கொடு டிரெஸ்ஸை நீ வச்சுக்கிட்டு நூலை என்கிட்ட கொடு முடியாது ரெண்டு பொருள் இல்லை அதாவது சொற்கள் இரண்டு பொருள் ஒன்று அப்போ அதில் இருக்கிறது எது உள் பொருள் ஏதோ அதுக்காக விவகாரத்துக்காக சொல்லலை அந்த மண் இப்படி இருக்குமே அந்த மண்ணை கொண்டான்னு சொல்ல முடியும் இப்போ காதில் இந்த இங்கே மாட்டிப்போமே அந்த தங்கத்தை கொண்டா இங்கே போட்டுப்போமே அந்த தங்கத்தை கொண்டா இங்கே மாட்டிப்போமே அந்த தங்கத்தை கொண்டாண்ணா சொல்கிறது அதெல்லாம் படித்த இப்படி பைத்தியமாக எடுக்கக்கூடாது ஆக இதனால் என்னென்னா வளைய கொண்டா அப்படின்னு சொல்லுவா வளையன்னு ஒரு டிரான்சாக்ஷன் பர்பஸ் அதுக்காக நம்ம வச்சுருக்கோம் ஆனால் எல்லாமே தங்கம் தானே இப்போ எங்கெல்லாமோ தங்கத்தை குத்திக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூர்வத்துலாம் குத்தின்னு வராங்க இப்போது பார்த்துருக்கீங்களோ அந்த இந்த நார்த்துலாம் இப்போ இந்த லம்பாடின்லாம் சொல்லுவாங்க அவங்க மாதிரி என்னெல்லாமோ பண்ணுறாங்க விசேஷமாலாம் இருக்குது நான் அதெல்லாம் ரொம்ப சொல்லலை அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்றது அந்த குடம் இருக்கிறது குடமா இருக்கு மண்ணு தானே மண் என்ன பண்ண முடியும் மண்ணை கொண்டே மூலத்துக்கு போனோம் அணுக்கள் இருக்கின்றன அணுக்கள் எதிலிருந்து வந்தது அணுக்கள் எதிலிருந்து வந்தது அப்போ இருக்கிறது இருக்கிறதுல முடியுமா இருப்பில் முடியுமா இன்மையில் முடியுமா இப்படைப்பு அனைத்தும் இருப்பில் நிறைவு பெறுமா இன்மையில் நிறைவு பெறுமா அதுக்கு பெரியதான் சமஸ்கிரு சத்காரியவாதம் அசத்காரியவாதம் இந்த படைப்பெல்லாம் இன்மையிலிருந்து வந்ததா உண்மையிலிருந்து வந்ததா இன்மையிலிருந்து வந்ததா உண்மையிலிருந்து வந்ததா இல்லாததிலிருந்து இந்த தோன்றியதெல்லாம் தோன்றி இருக்கிறதுல இருந்து தோன்றியதா இதுதான் கௌடபாத காரிக்கம் முழுக்க விசாரம் இதுதான் மாண்டூக்கிய காரிக்க ஆகையினால் கீதையிலையும் பார்க்குறோம் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை நாசதோ வித்தியதே பாவோ நாபாவோ வித்தியதே சதா எல்லாத்துலேயும் இந்த சத்புத்தி மாறுறதில்லைங்கிறார் சங்கராச்சாரியர் இந்த சத்புத்தி நவ்யபிச்சர்த்தி நாமரூப புத்தி வியபிச்சர்த்தி இப்போ நான் இப்படி எல்லாரையும் பார்க்குறேன் வரிசையாக ஒரு ஒருத்தரையாக பார்க்குறேன் லலிதா அம்மானு பார்க்குறேன் மோகனன்னு பார்க்குறேன் எல்லோரையும் வரிசையாக பார்த்துட்டே வரேன் இருப்புங்கிறது மாறுறதில்லை சங்கராச்சாரிய சொல்ல சத்புத்திஹி நவியபிச்சரதி அம்மா இருக்கிறார்கள் மாணவர் இருக்கிறார் இன்னொருவர் இருக்கிறார் சுவாமி இருக்கிறார் அவர் இருக்கிறார் அந்த அம்மா இருக்கிறார் இன்னொரு சுவாமி இருக்கிறார் எல்லாம் வரிசையாக ஒரு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோனே நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் கீழே வந்து துணி வஸ்திரம் விரித்திருக்கிறது அது கீழே பூமி இருக்கிறது பூமிக்கு கீழே அடியில் என்ன இருக்கிறதோ திடீர்னு ஒருத்தான் வந்து இங்கே சொன்னான் இது கடியில் பெரிய புதையல் இருக்குன்னா இங்கே புதையில் மேலே இருக்கப்பான்னு அங்கே இருக்கப்பாரு போய் பெரிய புதையல் கோயிலுக்குள்ளே உட்காந்துருக்கு அந்த புதையல் அந்த புதையில பாரு அந்த புதையல் தான் வியாபிச்சிருக்கு எல்லா பக்கமும் தோண்டுங்கண்ணா இருக்கிறதே போகாது ஏற்கனவே தோண்டி தோண்டி எல்லாம் குழி குழியாக இருக்குது சும்மா ஏதோ ஒரு இது என்ன புதையல் கிடச்சா என்ன இப்போ உங்களுக்கு தோணும் ஓஹோ பிரம்மன்லாம் இப்போ மறந்து போயிடும் ஹோல் கிளாஸ் அவுட்டு ஓஹோ அது யார் சொன்னால் புதையல் இருக்குன்னு இந்த பூமி முழுக்க புதையல் தான் பூமி முழுக்க என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே என்னவா இருக்கு இந்த மண்ணை விடவா புதையல் இந்த மண்ணை வந்து நல்லா பண்ணினா அதில் எவ்வளோ பெரிய பையன் ரோஸ் வுட்டு வளர்கிறதுங்க ரோஸ் வுட்டு இருக்குது என்னெல்லாம் மரங்கள்லாம் வருதுங்க சம்பகம் அப்படி மனம் வீசுறது இதெல்லாம் புதையல் தானே இதெல்லாம் விட புதையலுக்கு உள்ள கோல் தங்கமும் வைரமாக அனந்த பத்மநாப சுவாமி கோயில் உள்ளே இருக்கிற மாதிரியா ஏற்கனவே நாம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழியை பார்த்துன்னு இருக்கோம் அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அது பாட்டுக்கு இருந்தது யாரும் கேட்குறதுக்கே ஆள் இல்லாமல் இருந்தது அது இப்படிலாம் சொன்னதுனால இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செஞ்சு அதுக்கு பெரிய செக்யூரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே பேசாமல் தெரியாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்போல் இருக்குது பரவாயில் இருக்கட்டும் இப்போ எல்லாத்துலேயும் இந்த சத்புத்தி நவ்யிச்சர்த்தி இருக்கிறது அது இருக்கிறது எதை பார்த்தாலும் இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது இருக்கிறதுன்னு சொல்கிற நான் இருக்கிறேன் ஆக இந்த சத் சத் சத் சத் சத் சத்ன்னு சொல்லி சன்கடகா சன் படகா சன் ஹஸ்தி சங்கராஜர் அதாவது துணி இருக்கிறது யானை இருக்கிறது என்று இருக்கிறது என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது ஆகவே இருக்கிறது என்கின்ற புத்தி எந்த விஷயத்திலும் மாறுவதே இல்லை அதுதான் இருக்கிறது அதுக்குதான் நம்ம தமிழில் சொல்றோம் இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அறிவது உண்மையல்ல அறிவே உண்மை அனுபவிப்பது உண்மையல்ல அனுபவமே உண்மை மூணையும் யோசிச்சு பாருங்க இது சுவாமி வித்யானந்தகிரின்னு ஒரு மகான் அவர் எழுதினது இந்த மூணு பதம் திருக்கோயிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய சிஷ்யர் அவரோட வேர்டு அவர் ஒரு இதில் பகவத்கீதை இன்ட்ரடக்ஷனில் இது கடைசியில் எழுதுகிறார் இருப்பது உண்மையல்ல நான் அவரை பார்த்துருக்கேன் ஒரு பெரிய மகானவர் அவர் இந்த என்னது இருப்பது உண்மையல்ல இருப்பே உண்மை அறிவது உண்மையல்ல அறிவே உண்மை அனுபவிப்பது உண்மையல்ல அனுபவமே உண்மை அப்போ என்ன சங்கராச்சாரிய அஸ்திங்கிறதுக்கு சங்கராச்சாரியார் சத்புத்தி எல்லா புத்தியும் அது ஒரே பதத்தில் சொல்கிறார் புத்திஹி சா புத்திஹி சத்பிரத்ய கர்ப்பா ஏவ விலீயத்தே புத்தியும் கூட சத்தில் தான் ஒடுங்குகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் புத்தி இன்மையில் ஒடுங்குகிறதா உண்மையில் ஒடுங்குகிறதா அதான் கேள்வி இன்மையில் ஒடுங்குகிறதா உண்மையில் புரியுதா இன்மை உண்மை அசத்தில் ஒடுங்கிறதா சத்தில் ஒடுங்கிறதா சூன்யத்தில் ஒடுங்குகிறதா அல்லது சத்தில் ஒடுங்குகிறதா அதனால்தான் சன் மாத்திரா சொன்னேன் சத்தா மாத்திரம் தூக்கத்தில் நாம் வந்து கேவலம் இருப்பாக மட்டும் இருக்கிறோம் அதை வந்து விழிப்புல் உணர்ந்து கொண்டு இருப்பதை மதிக்காமல் இருக்க வேண்டும் இருப்பை மட்டும் உணர்ந்து கொண்டு மாறுகின்ற இருப்பதையெல்லாம் மதிக்காமல் அளவாக மதித்து வாழ வேண்டும் துன்பம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது நல்ல புத்தி இருக்கிறது புத்தி இல்லாமலும் இருக்கிறது கெட்ட புத்தி இருக்கிறது எல்லாம் ஒரே பேஸ் எல்லாத்துக்கும் ஆதாரத்தை ஒன்றும் பண்ண முடியாது அது மேலே அடிக்கிற கூத்து தான் இந்த சிவன் பேரில் நின்று இந்த காளி போடுற ஆட்டம் இந்த சத்துங்கிறது சிவம் சதா சிவம் சத்து சிவம் அந்த சிவன் பேரில் இந்த மாயா சக்தி இத்தனை விதமான காலி காலரூபிணி அந்த சத்வஸ்தூவில் காலத்தை கடந்த மெய்ப்பொருளை சார்ந்து காலம் தலை ஆடுகிறது அது எப்படி வேணாலும் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக ஆடலாம் ஆனந்த தாண்டவம் அப்புறம் சோக தாண்டவந்தான் சோக தாண்டவம் சொல்ல முடியாது சோக நடனமோ என்னவோ வச்சுக்கோங்களேன் மாற்றி ஆடு அதனால் என்ன பண்ணுறதுன்னு இவர் சொல்கிறார் இந்த பாரு நச்சுக்கேத ஆத்மாவை இல்லைன்னு சொல்லவே முடியாது அது இல்லாமல் இந்த உடம்பு எப்படி வரும் இந்த உடம்பு மனசு புத்தி இருக்கிறத வச்சே புரிஞ்சுக்கலாமே இல்லாததுலேருந்து இது வர முடியாது ஆகையினால் கண்டிப்பாக இதுக்கு ஆதாரம் இதை எப்படி நீ யோசிச்சுக்கிட்டே போ எதில் போய் முடியும்னு பார்த்தா ஒன்றும் அப்படி சூன்யத்தில் முடியாது அந்த சூன்ய சாட்சியில் தான் முடியும் சூன்யத்தில் முடியாது சூன்ய சாட்சியில்தான் எண்டு சூன்யம்னா என்ன ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிற ஒருத்தம் இருக்கானா இல்லையான்னா சொல்லிதான் வேறு வழி கிடையாது ஆக அப்போ ஒன்றுமே இல்லை என்பது உண்மையில் ஒடுங்குகிறதா இன்மையில் ஒடுங்குகிறதா இன்மைக்கே ஆதாரம் உண்மைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆதாரம் உண்மை உண்மையை சார்ந்துதான் இன்மையும் இருப்பும் இருக்கிறது இன்மையும் இருப்பா இருப்பது வச்சுங்க ஏதாவது இல்லை என்பதும் இருக்கிறது என்பதும் இருப்பை சார்ந்து இருக்கிறது இல்லை என்று சொல்பவன் இருக்கிறானா இல்லையா இல்லை என்று சொல்பவன் இருக்கிறானா இல்லையா இருக்கிறது என்று சொல்பவன் இருக்கிறானா இல்லையா ஆக இருக்கிறது என்று சொல்பவனும் இல்லை என்று சொல்பவனும் இருப்பதால் புரிஞ்சிருக்கணுமே மெய்பொருள் இருக்கிறதா இல்லையா இருப்பாகவே இருப்பதால் இருக்கிறது என்றுதான் முடித்தாக வேண்டும் அதைத்தான் சொல்ற அஸ்தீதி இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை இருக்கிறார் இருக்கிறார் இருக்கவே இருக்கிறார் எங்க எப்படி இருக்கும் நாஸ்திகன் வந்து நம்மள்ட்ட பார்த்து சொல்றான் கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லைங்கிற நாம சொல்றோம் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார் எங்கே நீதான் அது அது எப்படி நானு நீ கடவுளை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அதை சொல்லி பார்ப்போம் நான் இந்த கோயிலில் கல் வச்சு தண்ணி ஊற்றுறாங்க பாருங்கள் அந்த இடத்தான் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த கடவுள் தான் சொல்லிகிட்ருக்கேன் அதுவும் கடவுள் தான் இதுவும் கடவுள் தான் நம்ம தேசத்தில் நம்ம பாரத தேசத்தில் நம்ம வைதிக மதத்தில் ஈஸ்வரன் இல்லாத வஸ்துவே கிடையாது ஈஸ்வரன் தானே இத்தனையும் ஆகிருக்கார் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி நம்ம பூஜைக்காக அதுக்காக பக்குவத்துக்காக பழக்கத்துக்காக வச்சுருக்கோம்ப்பா இதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லை அது மந்த அதிகாரிக்காகத்தான் அந்த உபாசனை மந்த அதிகாரி என்றைக்குமே எல்கேஜி வேணுமா வேண்டாமா நான் படிச்சுட்டேன் நான் வந்து க டிகிரி ஹோல்டர் பிஹெச்டியே வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நான் பிஹெச்டி வாங்கிட்டேன் இனிமேல் எல்கேஜிலாம் எடுத்துருங்கோ அப்படின்னு நான் சொல்ல முடியுமா சொன்னால் நான் மகா பைத்தியக்காரன ஆயிடுவேன் ஆகினால கோவில் இருக்கணும் பூஜை இருக்கணும் ஹோமம் இருக்கணும் வடபாயசத்தோட சாப்பாடும் இருக்கணும் வேதாந்தமும் இருக்கணும் எல்லோரும் அவைலபிளாக இருக்கணும் எல்லாம் இருக்காமல் எப்படி இருக்க முடியாது ஆக நாஸ்திக்கனும் இருப்பதால் ஆஸ்திக்கனும் இருப்பதால் இருக்கிறது என்று சொல்பவனும் இருக்கிறான் இல்லை என்று சொல்பவனும் இருக்கிறான் எனவே இல்லை என்று சொல்பவனுக்கும் இருக்கிறது என்று சொல்பவனுக்கும் ஆதாரமாக இருக்கும் பொருளை யாராலும் நீக்க முடியாது என்னையே நான் எப்படி நெகேட் பண்ண முடியும் நான் எதை வேணாலும் நான் நெகேட் பண்ணலாம் கடவுளை கூட இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனால் நான் இல்லைன்னு என்னை நெகேட் பண்ணவே முடியாது நான் இல்லைன்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கூட நான் எங்கே இருக்கேன் நான் பேசவே இல்லையே அப்படின்னா அடுத்த நிமிஷம் சாந்தி பாடம் கூட கேட்காம ஓடி போயிடுவீங்க சரியான பைத்தியத்திட்ட மாட்டின்ட்டோம் ஆக நான் இருக்கிறேன் என்ன நெகேட் பண்ண முடியாது நெகேட்டர ஒரு நாடும் நெகேட் பண்ண முடியாது பண்ண வேண்டிய அவசியமும் நெகேட்டர் எப்படி நெகேட் பண்ணுறது அப்படின்னா நெகேட்டருங்கிறது வந்து தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு நெகேட்டர்ஷிப்பா என்ன சொல்வது நெகேட்டர்ஷிப் ஆல்சோ சூப்பர் இம்போஸ்டு தத்துவம் புரிஞ்சதுக்கு அப்புறம் உண்மை நீக்குபவன் எல்லாவற்றையும் நீக்கிய பிறகு நீக்குபவனை நீக்க முடியாது நீக்குபவனை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை நீக்க வேண்டியவை நீக்கிவிட்டால் நீக்குபவன் என்கின்ற தன்மையும் நீக்கப்படுகிறது ஆனால் சத்து இருக்கிறது இருக்கிறது நீக்குபவன் என்கின்ற ஸ்டேட்டஸ் அந்த ஒரு உபாதியை நீக்கிட்டாலும் அதுக்கப்புறமும் அந்த தத்துவம் இல்லாமலா போயிடும் சுவாமி புரியறது போரும் அடுத்த மந்திரத்துக்கு போங்கோ ஆட விடுங்கோன்னு அப்படி நானே சொல்லிக்கிறேன் உங்களுக்காக நீங்களாம் சொல்லலை அஸ்தீதிப் ப்ருவத்தா அஸ்தீதி புருவத்தகானு அர்த்தம் மகான்களுடைய வாக்கியத்தை தவிர அப்படி ஒரு அர்த்தம் அஸ்தித்வாதினஹா சத்காரியவாதினஹான்னு அர்த்தம் அஸ்தித்வாதினஹா அசத்காரியவாதினஹா சத்காரியவாதினஹா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சத்காரியம் அசத்காரியம் ரொம்ப முக்கியம் இலங்கையிலாம் நான் வந்து அந்த காலத்திலே பத்தாம் வகுப்பு மாணவனுக்கு இந்த பாடம் உண்டு இலங்கையில் நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன் தினம் சாயங்காலம் ரேடியோவில் வைப்பாங்க சமய வகுப்புன்னு ஆறு மணிலேருந்து ஆறேகால் வரைக்கும் நான் சொல்கிறது வந்து எழுபதில் கேட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது பார்க்கல கேட்டது கேட்டது அப்போல்லாம் சாயங்காலம் சிலோன் ரேடியோ சிலோன் ரேடியோ நல்லா எடுக்கும் அப்போலாம் இங்கே உண்மைதானே சந்தேகம் இல்லையே சிலோன் ரேடியோ நல்லா எடுக்கும் அப்போ வந்து சாயங்காலம் இதை கேட்கணும்னே பிளான் பண்ணி கேட்பேன் அது வந்து என்னென்னா சமய வகுப்பு பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இந்த சத்காரியவாதம் அசத்காரியவாதம் டீச்சிங் இப்போ எப்படி இருக்கோ தெரியாது பாருங்க இருக்குங்கிறார் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு சத்காரியவாதம் அசத்காரியவாதம் இது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அது அழகாக சொல்லி கொடுப்பாங்க அது ம மஸ்டு அவன் அவனுக்கு புரியுதோ புரியலையோ அப்புறம் அவனுக்கு வாழ்க்கையில் நாலு அடி வாங்குவான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சத்காரிவாதம் அசத்காரிவாதமெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும் ஆகையினால் பின்னால் புரியுங்கிறதுக்காக முன்னாலேயே திணிக்கிறது இப்போ தப்போனத்தில் இந்த பசங்களுக்குலாம் இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோம் அவன் ஒழிகன் தான் நம்மளை திட்டின்னு இருப்பான் ஆனாலும் கூட அவன் பின்னால் ஃபியூச்சரில் சொல்லுவான் ஆஹா அன்னைக்கு சாமி எல்லாம் பக்குவப்படுத்தி சொல்லி கொடுத்தாரு பின்னால் சொல்லுவான் அன்னைக்கு ஒழிகன் தான் சொல்லியிருப்பான் ஆனால் அவன் குழந்த பிறந்து அவன் பெரிசா ஆற போது சொல்லுவான் சுவாமி வாழுக அவர் போயிருப்பார் வாழ ஆனால் ஒன்று அவருக்கு என்னென்னா இவன் பின்னால் நம்மளை வாழ்த்துவான் அப்படின்னு நினச்சி கூட சொல்லித்தரதில்லை இது வேலை செஞ்சால் செய்யட்டும் நல்லதை பண்ணுவான் கீதையை வந்து திருப்பிராயத்தில் படிக்கிற பையங்க வந்து கண்டிப்பாக கீதையை முடிச்சாகணும் வந்து நாலாம் அவன் பத்தாம் படி முடிக்கிற வரைக்கும் அதுக்குள்ளே அவனுக்கு பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயத்தையும் சொல்லிக் கொடுத்துருவான் அவன் வாழ்க்கையில் பின்னால் பையனு கிடை கிடைக்கும் அவனுக்கு அந்த எண்ணத்தில் தான் அதை ஒப்பிக்கலன்னா அந்த பையனுக்கு லீவு கிடையாது ஒப்பிச்சா அதுவும் தேவநாகரி லிபிலேயே படித்த அது வேறு இன்னொரு கண்டிஷன் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த எழுத்துக்குள்ளே சின்ன சின்னதாக தமிழ் எழுதி வச்சுப்பான் ஏங்கப்பா அந்த பசங்க இருக்காங்களே சின்ன சின்னதாக அதுக்குள்ளே தமிழ் எழுதுவான் நமக்கு நமக்கு தெரியாது சாமியாருக்கு தெரியாதுன்னு நினச்சின்னு இருப்பான் ரொம்ப குழந்தைகள் இல்லையா அவங்களோட சுபாவம் அது எல்லாம் வந்து நாகரத்துலேயே அந்த தேவநாகரி லிப்பிலேயே படிக்க வைக்கணும் அதெல்லாம் சுவாமி அவ்வளவு தூரம் முயற்சி எடுத்துட்டார் அவ்வளோ பிரயத்தனம் அவருக்கு என்ன தேவை ஒரு மகாத்மா அவருக்கு வந்து இதுவங்களுக்கெல்லாம் சொல்லித்தரணும்னு என்ன அவசியம் ஆனால் அது ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துட்டு அதை செஞ்சார் குழந்தை பசங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் பெரிய பிரயோஜனம் அப்படின்னு நினச்சி அதுக்காக அவ்வளவு மெனக்கெட்டு உழைச்சி பண்ணியிருக்கார் ஒருத்தர் சொன்னார் ரொம்ப அழுது சொன்னார் எங்கள் அப்பா அம்மா கூட என்னை அப்படி பொறுப்பாக வளர்த்தினதில்லை சுவாமி வளர்த்துன மாதிரி அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்கை பேசினதெல்லாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் பெரிய மகான்கள் அவங்களாம் பண்ணுவாங்க இருக்கட்டும் அஸ்தீதி புருவத்தா கதம் தது அன்னியற்ற கதம் தது உப்பு லபியத்தை பெரியவங்க வார்த்தையை நம்பி நம்ம யோசிக்கணும் பெரியவங்க வார்த்தையை நம்பாம நம்ம பெரியவங்க வார்த்தையை நம்பாமல் இருந்தால் நமக்கு அந்த ஞானம் வராது ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் ஆகையினால ஸ்ரத்தா அத்தியாவசிய பெரியவங்க சொல்கிற நிச்சயமாக இருக்குது இருக்குங்கிறது நான் இப்போ இத்தனை நேரம் சொன்னது லாஜிக்கலாக சொன்னேனா இல்லாஜிக்கலாக சொன்னேனா இருக்குதுன்னு சொன்னதெல்லாம் இத்தனையும் லாஜிக் தானே அஸ்தி அஸ்தி அஸ்தி அஸ்தின்னு சொல்லி நாஸ்தியே அஸ்தியில் தான் உட்கார்ந்துருக்கு நாஸ்தியே இல்லைங்கிறது இருக்குங்கிறதுலாம் உட்கார்ந்துருக்கு இல்லை என்பது இருக்கிறதா இல்லையா அப்படின்னா என்ன பண்ண முடியும் சுவாமி நாளைக்கு பார்த்துக்கலாமா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஓம் சகனாபவத்து சகனௌ சஹ வீரியங் கரவா வகை தேஜஸ்வினா வதீதமஸ்து ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி ஐயனேயனதுள்ளேனின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறுன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி परापरमे ओम शांति शांति வாழி பராப்பமே ஓம்ஷா ஹரி ஓம் ஆதிகுநாஸ்வீ